நாற்பத்தி ஐந்து அறிவிக்கின்ற ஒருவர் நீங்கள் உங்கள் வேதத்தில் ஓதிக் கொண்டிருக்கும் ஒரு வசனம் யூதர்கள் ஆகிய எங்கள் மீது இறங்கியிருந்தால் அந்நாளை நாங்கள் ஒரு பெருநாளி கொண்டாடியிருப்போம் என்றார் அதற்கு உமர் ரவி அல்லாஹோங் அவர்கள் அது எந்த வசனம் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் கூறினார் இன்றைய தினம் உங்களின் மார்க்கத்தை உங்களுக்கு நிறைவுபடுத்திவிட்டேன் உங்களின் மீது எனது அருக்கொடையை முழுமைப்படுத்திவிட்டேன் இஸ்லாத்தையை உங்களுக்கான மார்க்கமாக திருப்தியுடன் அங்கீகரித்துக் கொண்டேன் ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் அதற்குமரது இல்லாகும் அவர்கள் அவ்வசனம் எந்த நாளில் எந்த இடத்தில் வைத்து நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் மீது இறங்கியது என்பதை நாங்கள் அறிவோம் அரபா பெருவழியில் ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் நபிசல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் போதுதான் அவ்வசனம் இறங்கியது என்றார்கள்